ஏற்படுத்துவதற்காக நபி சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் சென்றிருந்த போது அங்கு தொழுகையின் நேரம் வந்து விட்டது அப்போது ஆத்தின் அபுபக்கர் அலி அவர்களிடம் சென்று நான் இகாமத் சொல்லட்டுமா நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அபுபக்கர் அலி அல்லாஹூங் ஆம் என்று கூறிவிட்டு தொழுகை நடத்த ஆரம்பித்தார்கள் மக்கள் தொழுது கொண்டிருக்கும் போது நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் வரிசைகளை விளக்கிக் கொண்டு முன் வரிசையில் வந்து நின்றார்கள் இதை கண்ட மக்கள் இமாமுக்கு நினைவூட்டுவதற்காக கை தட்டினார்கள் இமாமாக நின்ற அபுபக்கர் அலி அல்லாஹூங் தம்முடைய தொழுகையில் திரும்பி பார்க்க மாட்டார்கள் மக்கள் அதிகமாக கை தட்டிய போது திரும்பி பார்த்தார்கள் அங்கே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை கண்டார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அபூபக்கர் அலி அல்லாஹும் பார்த்து உங்களுடைய இடத்திலேயே நில்லுங்கள் என்று சைகை செய்தார்கள் தமக்கு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த அனுமதியை வழங்கியதற்காக அபுபக்கர் அலி அல்லாஹூ தமது கைகளை உயர்த்தி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்கள் பின்னர் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் பின்வாங்கி முன் வரிசையில் நின்றார்கள் நபிசல்லாஹு அலிஹிவசல்ல அவர்கள் முன்னே சென்று தொழுகை நடத்தினார்கள் தொழுந்து முடிந்ததும் அபோபக்ரே நான் உங்களுக்கு கட்டளையிட்ட பின்னரும் நீங்கள் ஏன் உங்கள் இடத்தில் நிற்காமல் பின்வாங்கிவிட்டீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு குஹாஃபாவின் மகனான அபுபக்கர் அல்லாஹுடைய தூதரின் முன் நின்று தொழுகை நடத்துவது சரியில்லை என அபு பக்கர் அலி கூறினார்கள் பின்னர் நபிசல்லு அலிகம் அவர்கள் மக்களை பார்த்து நீங்கள் எதற்கு அதிகமாக கைதட்டினீர்கள் ஒருவருக்கு அவருடைய தொழுகையில் சந்தேகம் ஏற்படுமானால் அவர் சுபஹானல்லா என்று கூறட்டும் அவ்வாறு தஸ்பீக் சொல்லும் போது சொன்னவர் பக்கம் இமாம் திரும்பி பார்க்க வேண்டும் கைதட்டுவது பெண்களுக்குத்தான் என்று கூறினார்கள்